الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه <تصفيق> ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شديك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدنا عبده ورسوله أما بعده கண்ணிய சகோதரர்களே அல்லா ஒரு அற்புதமான ஒரு தீனை ஒரு மார்க்கத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் எந்த ஒரு குறையையும் வைக்கவில்லை எல்லா விஷயங்களையும் அல்லா இந்த மார்க்கத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறான் திருமறையிலே அல்லா திரு குரானை பற்றி சொல்வான் நாம் இந்த வேதத்தில் யாதொரு விஷயத்தையும் விட்டு வைக்கவில்லை என்பதாக திருமறை தன்னை பற்றி அறிமுகம் செய்வதை பார்க்கிறோம் இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்வான் துலக்கும் தீனக்கும் நாம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டோம் என்பதாக திருமறை சொல்வதை பார்க்கிறோம் பெருமானார் செல்லிஸ்லம் அவர்களும் சொன்னார்கள் நான் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையை குறித்தும் சொல்லாமல் செல்லவில்லை தீமையை குறித்தும் எச்சரிக்காமல் விடவில்லை நான் உங்களை தெளிவான ஒரு பாதையிலே விட்டிருக்கிறேன் தெளிவான ஒரு பாதையிலே நான் உங்களை விட்டிருக்கிறேன் என்று பெருமாள் அர்சலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த மார்க்கமானது நிறைவான மார்க்கம் பரிபூர்ணமான ஒரு மார்க்கம் இது இந்த மார்க்கத்தில் யாதொரு குறையும் இல்லை என்பதாக திருமலை சொல்வதை நான் பார்க்கிறோம் இஸ்லாம் என்பது என்ன மார்க்கம் என்பது என்ன நம்ம பலரும் மார்க்கத்தை பல கோணத்திலே நாம் அணுகுகிறோம் ஒரு குறுகிய பார்வையிலே மார்க்கத்தை நாம் அணுகுகிறோம் எப்படி ஒரு பழங்கால கதை சொல்வது போல பல குருடல்கள் சேர்ந்து ஒரு யானையை பற்றி வர்ணித்த போது ஒவ்வொருவரும் தத்தமது பா பார்வையிலே யானைக்கு விளக்கம் அளித்தார்கள் ஏறத்தாழ இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது இஸ்லாத்திற்கு தமது பார்வையிலான ஒரு குறுகிய ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம் இயக்கம் சார்ந்த விளக்கங்கள் தனிநபர் சார்ந்த விளக்கங்கள் இப்படி ஒவ்வொருவருமே இஸ்லாத்திற்கு அவரவருடைய பார்வையிலே ஒரு குறுகிய ஒரு நோக்கத்திலே விளக்கம் அளிப்பதை பார்க்கிறோம் சிலர் இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகள் என்ற அளவிலே முடித்துக் கொள்கிறார்கள் சிலர் இஸ்லாம் என்பது இதுக்குகள் அதோடு முடித்துக் கொள்கிறார்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் மார்க்கம் என்பது ஐந்து அம்சங்களை உள்ளடக்கியது ஐந்து அம்சங்களுடைய தொகுப்பு தான் மார்க்கம் என்று சொன்னார் இந்த மார்க்கத்திலே கொள்கை கோட்பாடுகளும் இருக்கிறது இது மார்க்கத்தினுடைய ஒரு அம்சம் வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது இவாதத்துகளும் இந்த மார்க்கத்திலே உண்டு இது மார்க்கத்தினுடைய இரண்டாவது அம்சம் அதே நம்முடைய மார்க்கத்தில் மாமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும் அது பற்றி மார்க்கம் விளக்கி சொல்கிறது அதே போல மார்க்கத்தினுடைய நான்காவது அம்சம் நம்முடைய பழக்க நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே மனிதன் யாரோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் நம்முடைய மார்க்கம் விவரிக்கிறது இப்படி ஐந்து விஷயங்களுடைய தொகுப்பு தான் இஸ்லாம் என்பது ஆனால் இன்றைக்கு நம்மிலே இந்த ஐந்து விஷயங்களும் நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொன்னால் இவற்றை பேணுவது கிடையாது சிலரோ வணக்க வழிபாடுகளை செய்து விட்டோம் என்று சொன்னால் அது போதுமானது என்று நிறுத்திக் கொள்கிறார்கள் நம் சகோதரர்களை பலருக்கும் கொள்கை கிடையாது ஒரு முஸ்லீமுடைய அக்கீதா எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றிய தெளிவு இன்றைக்கு நம்மளே பலரிடத்திலும் கிடையாது தொலகை பற்றி இருக்கிற ஒரு தெளிவு நோன்பை பற்றி இருக்கிற ஒரு தெளிவு ஹஜ்ஜை பற்றி இருக்கின்ற ஒரு தெளிவு நம்ம பலருக்கும் கொள்கை பற்றிய தெளிவு கிடையாது அதன் விளைவுகள் தான் பெயரால் நடக்கின்ற அனாச்சாரங்கள் மார்க்கத்தின் பெயரால் தர்காக்களிலே அரங்கேறக்கூடிய காரியங்கள் என்ன காரணம் இதற்கெல்லாம் மார்க்கத்தினுடைய கொள்கைகளை தெளிவும் நம்மிடத்தில கிடையாது அதை அறிய வேண்டும் என்கிற ஆவலும் கிடையாது அதனால்தான் அந்த கொள்கையை தெளிவில்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு கொள்கையிலே பலவிதமான அநாச்சாரங்கள் ஆனால் அதே நேரத்திலே அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்தோமே ஆனால் அது சரியாக இருக்காது கொடுக்கல் வாங்கலே ஆக பலவீனமாக இருப்பார்கள் எத்தனை நபர்கள் பார்ப்பதற்கு வெளியிலே ஒரு தீனுடைய அம்சத்திலே தோற்றத்திலே இருப்பார்கள் அவர்களை நம்பி ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்படுகிற போதுதான் உண்மை தெரிய வரும் இவர்களிடத்திலே அமானிதம் இல்லை என்பது தெரிய ஆனால் இத்தனைக்கும் கொடுக்கல் வாங்கலின் என்பது நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சம் அதற்குமர் ரில்தான் அவர்கள் ஒரு மனிதனுடைய மார்க்கப்பற்றுக்கான அளவுகோலாக இந்த கொடுக்கல் தான் வச்சான் கொடுக்கல் யார் சரியா இருக்கிறானோ அவன் தான் ஒரு முறை ஒரு வடக்கு அதற்கு துமர் இடத்திலே வருகிறது வரு எப்பது அவருடைய கடமை அப்போ அதுல துமறுதியானவர்கள் அந்த சாட்சியாக வந்திருப்ப நபர்கள் குறித்து விசாரிக்கிறான்னு இவர் எப்படிப்பட்ட ஆளு இவர் சரியான ஆளா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான் அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொன்னாரு மர்வர்களே நான் இவரை பத்தி சாட்சி சொல்றேன் நல்ல ஆளுதான் இவர் நல்ல மனிதர் தான் இவருடைய சாட்சிய நீங்க ஏற்கலாம் சொல்றான் இப்ப உமர் தான் கேட்டாங்க அவர் நல்ல மனிதர் என்று எப்படி சொல்கிறாய் அவர் நல்லவர் என்று உனக்கு தெரியும் அவர் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்டாங்க உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரான்னு கேட்டாங்க அம் மனிதர் சொன்னார் இல்ல எனக்கு அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல இரண்டாவதா உமர் கேட்டாங்க அவரு கூட நீ பயணத்தில் இருந்திருக்கிறாயான்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு இல்லை மூன்றாவதாக கேட்டாங்க அவரோடு ஏதாவது வியாபாரம் அமானுதம் இரவல் இப்படி கொடுக்கல் வாங்கல் ஏதாவது செஞ்சிருக்கியான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க உமர் சொன்னாங்க அப்படியானால் இவரை பத்தி உனக்கு தெரியல இவரை பத்தி நீ நல்லவருன்னு சொல்ல முடியாது நீ அவர் பள்ளிவாசலில் வருவதை பார்த்திருப்பாய் அதை வைத்து நல்லவன் என்று சொல்லுகிறாய் அப்ப உமரத்தீதானவர்கள் ஒரு மனிதன் நேர்மையானவன் என்பதற்கு அவனுடைய கொடுக்கல் வாங்கலையும் அவன் அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி பழகுகிறான் இதை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய நேர்மை தீர்மானிக்கப்படுகிறது இன்றைக்கு பலரிடத்திலும் கூட இந்த நேர்மை தவறுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அமானிதமற்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் பல தீன்தாரிகளிடத்திலே கூட அமானித மோசடி நம்பிக்கை மோசடி வியாபாரத்திலே உடனிருந்தவர்களுக்கு மோசடி உடனிருந்தவர்களுக்கு துரோகம் என்கிற ஒரு நிலையம் பார்க்கிறோம் ஆக இப்படி மார்க்கத்துல நாம பல குறைகளை வச்சிருக்கிறோம் அதே போல பார்க்கலாம் சிலருகிட்ட அகலாக்க இருக்காது நல்ல குணங்கள் என்னங்க இருக்காரு அவர்கிட்ட எல்லா அம்சங்களும் இருக்கும் அவருடைய தொழுகல் சரியா இருக்கும் அவருடைய கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கும் நற்குணங்கள் அவர்கிட்ட மார்க்கம் நற்குணத்திற்கு தருகின்ற முக்கியத்துவம் சாதாரணமானதல்ல நாம் ஹதீசிலே பார்க்கலாம் பெருமனார் சிலதாலிசன் அவர்கள் மறுமையிலே அல்லாஹாலா பாவம் செய்த அடியார்களை தவறு செய்த அடியார்களை மன்னிக்கின்ற எத்தனையோ சம்பவங்களை நம்பி சொல்லியிருக்கிறான் பாவம் செய்த அடியார்களை மன்னிக்கிற சம்பவங்களை அல்லா குழா என்னங்க பெருமானார் சொன்னாங்க அந்த சம்பவங்களை பூர நாம திரட்டி பார்த்தோம்னு சொன்னா அல்லாவுடைய மன்னிப்பை பெறுகிற அந்த பாவிகளில் பெரும்பாலானவர்கள் அந்த மன்னிப்பை பெறுவதற்கு காரணம் நற்குணமாகத்தான் இருக்கும் நல்ல குணங்களின் மூலமாகவே அவர்கள் அல்லாவுடைய மன்னிப்புக்குரியவர்களாக ஆகிறாங்க ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த நல்ல பண்புகள் நம்மிடத்திலே பஞ்சம் நற்குணங்களுக்கு நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்கிற நபிசல்லி அவருடைய குணத்தை பாராட்டித்தான் சொல்கிறான் நாம் பெருமா வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் பண்புகளை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்தது பெருமானாருடைய நல்ல குணத்தின் மூலமாக நல்ல பண்பாட்டின் மூலமாக ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறது ஏற்றிருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் குழுவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைத்துக்கும் பின்னால் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நற்குணம் தான் இருக்கும் பெருமான நல்ல குணம் தான் பின்னால இருக்கும் சரதாசனம் அவர்கள் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எமாமா நாட்டை சார்ந்த ஒரு மனிதரை ஒரு தலைவரை பிடிச்சு கொண்டு வந்துருவாங்க இன்றைய சவுதியாவில் இருக்கிற ஒரு நகரம் அது அந்த நாட்டிலே வசி அந்த ஊரிலே வசித்த ஒரு தலைவர் சுமாமா இந்த சுமாமாவை சஹாபாக்கள் பிடிச்சு நான் வீட்டை கொண்டு வந்துருவாங்க அவர் காபிரா இருக்கிறாரு இணைப்பாளராக இருக்கிறாரு அவரை பிடிச்சி நான் வீட்டை கொண்டு வந்துருவாங்க நம்பி சரதாசன அவர்கள் மூன்று நாட்கள் மசிதின் மூன்று நாட்கள் அவர் எனக்கு மசித் இந்த மூன்று நாட்களுமே ஒரு தடவை கூட அவர்கிட்ட போய் நீங்க முஸ்லீம் சொல்லல நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லல எதுவுமே கிடையாது நாலாவது நாள் அவிழ்த்து விட போடுறாரு நேரா பக்கத்தில் இருந்த ஒரு தோட்டத்துக்கு போய் குளிச்சுட்டு முஸ்லீம் ஆயிடுற கலிமா சொல்லி என்ன காரணம் அவர்கிட்ட போய் யாரும் தீனையும் இந்த ஒப்பற்ற குணங்களை நேரடியா பாக்குறாரு பார்த்ததும் தன்னை போல முஸ்லீம் ஆயிடுவார் ஆக ஸோ அலிஸ்லாமுடைய இந்த நல்ல குணம் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திருக்கிற காரணமாகுது பெருமானாருடைய குணத்தின் காரணமாக குணத்தின் காரணமாக ஒரு குழுவே முஸ்லிமான வரலாறு இருக்கிறது பெருமனார் சுல்லதாசன் அவர்கள் தன் தோழர்களோடு மசூது நபமியிலே அமர்ந்து ஒரு கிராமவாசி அவருக்கு பள்ளிவாசல் என்று தெரியாது வந்து பள்ளியிலே சிறுநீன் கழித்து விடுகிறார் பள்ளியிலே பிஷாப் செய்து விடுகிறார் நபி செல்லாஸ் தோழர்கள் எல்லாம் அவரை அடிக்க விரண்டோடுகிற போது பெருமனார் அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள் ஓஹோ அவரை விட்டு ி அவர் சிறுநீர் கழிப்பதை நிறுத்தாதீர்கள் இது அல்லஹாவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இடம் இது இந்த இடங்களை அசுத்தப்படுத்துவது சரியானது அல்ல என்று ரெண்டே வார்த்தை தான் அவருக்கு சொல்வாங்க அவரை கடிந்து கொள்ளவில்லை அவரை அடிக்கவில்லை மனிதரை அனுப்பி வச்சிருவாங்க நடந்து போறதை நம்பி பாக்குறாங்க உடனே அவரை கூப்பிடுவாங்க வாகனம் இல்லையான்னு கேட்பாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ரசூல் சில அரசர்கள் பள்ளியில வந்து சிறுநீர் கழித்த அந்த மனிதருக்கு எந்த கொடுக்கல அழகான ரெண்டு வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்க பிறகு அவர் நடந்து போவதை பார்த்து அவருக்கு ஒட்டகங்களை கொண்டு வர செய்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்து இதுல ஏறிப்போங்கன்னு சொல்லுவாங்க பிறகு அவருடைய மேனிய பார்க்கறாங்க சாதாரண கிழிந்து ஆடைகளை கொடுத்திருக்கிறாரு நம்பி சிலதாலை தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்லுவாங்க ஒரு ஜோடி ஆடையை கொண்டு கொண்டு வந்து அவருக்கு அன்பளிப்பாக ஒரு ஜோடி ஆடையும் கொடுப்பாங்க ஆக இவ்வளவு இக்கராம் இவ்வளவு கண்ணியம் செய்து அம்மனிதர பெருமானார் சிலதாலை அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அம்மனிதர் தன்னுடைய ஊருக்கு போய் தன்னுடைய கிராமத்துக்கு போய் சொல்வார் உலகத்திலே என்ன சொல்வாருக்கு சென்றிருந்த பள்ளியில சிறுநீர் கடித்து விட்டேன் பெருமானார் எப்படி எக்கிராம செஞ்சாங்கன்னு சொன்ன அந்த மக்கள் முன்னூறு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இது எதை கொண்டு நடந்தது நல்ல குணத்தை கொண்டு நல்ல அகலாக்க கொண்டு இந்த பண்பாட்டை கொண்டுதான் இவ்வளவு மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்தது ஆக ஒரு முன்னூறு பேர் இங்கே இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமாக இருந்ததை பார்க்கிறோம் அதே போல பெருமானாருடைய ஒரு நல்ல குணத்தை கொண்டு ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் முஸ்லீம் ஆனாங்க ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறும் இருக்கிறது இப்படி மதீனாவுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோமே ஆனால் யுத்தங்களை கொண்ட அல்ல வாட்களை கொண்ட அல்ல மிரட்டலை கொண்டு அல்ல நல்ல குணங்களை கொண்டு நல்ல குணங்களை கொண்டு தான் உலகளாவிய தீவிரவாதிகள் மோசமானவர்கள் என்று சித்தரிக்கப்படுகிறது சொன்னால் நம்முடைய குணங்களும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய குணங்களும் இன்றைக்கு சரியில்லாத ஒரு நிலையை நாம் இன்றைக்கு தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாகி நம்மிடத்திலே நமக்குள்ளேயே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமின் மீது வெறுப்பை கேக்குகிறான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை மன்னிப்பதற்கு தயார் கிடையாது உறவுகளை வெட்டிவிடப்படுகிறது உறவுகள் துண்டிக்கப்படுகிறது சாதாரண அற்ப உலக விஷயங்களுக்காக அழிந்து போகிற இந்த உலகத்தினுடைய காசு பணத்திற்காக பல வருடங்கள் உறவுகள் எல்லாம் முறிக்கப்பட்டு முப்பது வருடம் நாற்பது வருடம் பேசாமல் இருக்கிற பார்க்கிறோம் ஜனாதா போனா கூட நான் வரமாட்டேன் மையத்துக்கு கூடாக்கு விரோதிகள் நபிசல்லாசன் அவர்கள் யூதர்கள் நோயுற்றால் கூட அவர்களை சென்று நலம் விசாரிப்பார்கள் இத்தனைக்கும் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லவே திருமறையிலே சொல்வது போல கல்லஞ்சக்காரர்கள் துரோகிகள் ஏமாற்றுபவர்கள் நபிமார்களை கொலை செய்பவர்கள் வட்டி வாங்குபவர்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் இதெல்லாம் யூதர்களை பத்தி அல்லா குரான் சொல்றது உலகில் தோண்டிய சமுதாயங்கள்ல இவர்களை விட மோசமான சமுதாயம் இல்லை உலகில் தோண்டிய சமுதாயங்களிலே அல்லாவுடைய சாபத்திற்கு ஆறானவர்கள் இவர்களை விட யாரும் இல்லை எல்லா நபிமார்களாலும் சவிக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்திடம் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய நற்பண்பை வெளிப்படுத்தினார்கள் யூத சிறுவன் ஒருவன் நோயிற்று போது பெருமானார் அவனை சென்று சந்திக்கிறார்கள் ஒரு ஜனாசா செல்கிறது பெருமானார் அவர்கள் இப்படி ஆக பெரிய துரோகிகளை கூட அல்லாவுடைய தூதர் நற்பண்பால் கவர்ந்த ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய என்ன நடக்கிறது சொந்த சகோதரர்கள் அவர்களை கூட உறவுகளை வெட்டிவிடுவதை அவர்களோடு பேசாமல் இருப்பதை பார்க்கிறோம் ஆஹ் இத்தகைய குணங்கள் நம்மிடத்திலே கெட்டுப்போன காரணத்தினாலதான் இன்னைக்கு அல்லாஹுடைய உதவி நிறுத்தப்படுவதோ பார்க்கிறோம் நம்ம உதவி செய்த உதவி செய்கிற பண்பு நம்மிடத்திலே கிடையாது ஏழை எளிய மக்களை கண்டுகொள்கிற பண்பு இன்னைக்கு நம்மிடத்திலே கிடையாது நம்முடைய ஊரை எடுத்துக்கொண்டாலுமே கூட இங்க எத்தனை விதவி பெண்கள் இருக்கிறார்கள் அநாதைகள் இருக்கிறார்கள் கைவிடப்பட்ட முதியவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பற்றி ஒரு நாளாவது நாம் சிந்தித்தது கிடையாது பிரமாண்டமான திருமணங்கள் நடக்கிறது அனாச்சாரங்கள் நடக்கிறது படோடாபங்கள் நடக்கிறது ஆனால் ஊரில் வறுமையிலே கஷ்டப்படுகிற பெண்கள் முதியோர்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை ஆனால் ஹதீசிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு அற்புதமான ஒரு ஹதீர் பெருமனார் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் உலகத்திலே நான் உன்னிடத்திலே பசித்தவனாக உணவு வந்தேன் நீ எனக்கு உணவளிக்கவில்லை அடியான் போவான் நீ தான் உணவு அளிக்க ஒருவர் உணவு அளிக்கவில்லை அவருக்கு உணவு அளித்திருந்தால் அங்கே என்னை நீ பார்த்திருக்கலாம் அல்லாஹ் சொல்லுவான் அந்த இடத்திலே அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் நான் உன்னிடத்தில தாகைத்தவனாக வந்தேன் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை அப்ப அந்த அடியான் சொல்லுவான் உனக்கு எப்படி தாகம் எடுக்கும் ே மக்களுக்கு மழையை பொழிவிக்கிறாய் உனக்கு எப்படி தாகம் மறுத்தாய் மூன்றாவதாக உதவி கேட்டு வந்தேன் எனக்கு நீ உதவி செய்ய மறுத்தாய் அதான் சொல்லுவான் அப்பொழுதும் உலகத்தில் என்னுடைய அடிமைகள் ஒருவர் உன்னிடத்துல உதவி கேட்டு வந்தால் நீ உதவி செய்ய மறுத்தாய் இந்த இன்றைக்கு நம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பார்த்தோமே முஸ்லிம் சமூகம் ஒரு சுயநல சமுதாயமாக தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் இத்தோடு உள்ள ஒரு சுயநல சமூகமாக எழுந்திருக்கிற போது என் சமுதாயத்தை பற்றிய அக்கறை இல்லாமல் எழுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல காலையில் எழுகிற போது என்னுடைய சமூகத்தை பத்தி அக்கறை கிடையாது தன்னுடைய வயிறு தன்னுடைய குடும்பம் இது யாருடைய தன்மை முனாஃபிக்குடைய தன்மை நயவஞ்சக இந்த சமுதாயத்தை ஒரு உடலை போல் என்று சொன்னான் ஒரு கட்டடத்தை போல் என்று சொன்னான் ஆனால் இன்னைக்கு இத்தகைய உணர்வுகள் நம்மிடத்துல எங்கு இருக்கிறது நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவு என்னென்ன சிரமத்தில் இருக்கிறார்கள் இல்ல அப்படி சொல்ல கிடையாது சதாவு நோன்பு வைக்கிற மக்கள் எனக்கு நெருக்கமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களா பெருமானார் அப்படி சொல்லல தன்னுடைய மிக நெருக்கத்தில் இருக்கிற மக்கள் யார சொன்னாங்கன்னா யார் அனாதைக்கு பொறுப்பு இருக்கிறானோ அவனும் நானும் இப்படி இருப்போம் ஆனா ஒரு அனாதைக்கு பொறுப்பு எடுக்கிற மக்கள் மனிதன் இருக்கிறானே அவனும் நானும் இப்படி இருப்போம் அல்லாவுடைய தூயர் செல்ல ஆலை சொல்லுவோங்க இந்த குணத்தை அனாதைகளை அரவணிக்கிற குணம் இருக்கிறது இந்த குணமுடையவர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் இதைத்தான் அப்படி சொன்னாங்க அத்தனை முடிகள் அளவுக்கும் உடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்றைக்கு அனாதை இல்லங்கள் முஸ்லிம் சமூகத்திலே கேவலத்தின் அடையாளமாக இருக்கிறது வசூலுக்கு வரக்கூடியவர்கள் அனாதைகளை இழிவான தோற்றத்தில் வைத்து படம் எடுத்துக்கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டு பள்ளி பள்ளியாக வந்து நாங்கள் அனாதைகளை பராமரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பாக்கிறோம் இத்தனைக்கும் அனாதைகளை இழிவுபடுத்துவதை மக்கா காபிரி மோனல் கௌரவிப்பதில்லை ஊர்ல எத்தனை அனாதை குழந்தைகள் தந்தை இழந்த எத்தனை குழந்தைகள் ஊர்ல இருக்கிறாங்க இதை பத்தி சிந்தனை நமக்கு கிடையாது நவீசர் அவர்கள் தனக்கு நெருக்கமான மக்கள் யாருன்னு சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ்ல சொன்னாங்க உழைப்பில் ஈடுபடுகிறோம் அந்த விதவை பெண்களை சமூகம் கண்டுகொள்ளாத காரணத்தினாலே அவர்கள் விஷயத்திலே அக்கறை எடுக்காத காரணத்தினாலே அவர்களிலே பலர் நிரும்ந்த நிலையில் மனம் விரும்பியோ விரும்பாமலோ தவறான செயல்களுக்கு ஆட்படுத்தப்படுவதை தவறான செயல்களுக்கு உட்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அலட்சியம் அந்தஸ்தான ஒரு மாதம் அல்ல ஒரு நாள் ஒரு கணவனோடு ஒரு பெண் வாழ்ந்து விட்டு அந்த கணவன் இயற்கையாக மரணம் எழுதிவிட்டால் ஒரு விபத்திலே இறந்து விட்டால் அவள் ஒரு கணவனோடு வாழ்ந்த பெண் அவளுக்கு வயசு இருபது வயசு இருக்கும் ஒரு நாள் வாழ்ந்தா கூட சமூகமானவள் இனி இவளுக்கு தகுதியான ஒரு அறுபது வயசு கிழவனுக்கு தான் இந்த சமூகம் ஒரு விதவை பெண்ணுக்கு அநீதி இது ஆக ஒரு கணவனோடு வாழ்ந்து விட்டார் என்பதற்காக அடுத்து அவள் மனமுடித்து வைக்கப்படுவது சற்றும் அவளுக்கு பொருத்தம் அவளுக்கு மன விருப்பம் ஒரு வயதான முதியவருக்கு கட்டி வைக்கப்படுகிறார் எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது ஒரு விதவைடு பார்க்கிறது இவனிடத்தில ஏதோ குறை இருக்கிறது இவனிடத்தில ஏதோ பலவீனம் இருக்கிறது அதனால் ஒரு விதவை பெண்ணை இவன் திருமணம் செய்ய முன்வருகிறான் என்று சமூகம் அவனை குறை காணுகிற நிலையை பார்க்கிறோம் ஆக சகோதரர்களே மார்க்கம் என்பது இத்தகைய நல்ல குணங்கள் இறக்க குணம் இதற்கு பேர் தான் தீனை தவிர வேறு விஷயங்கள் அல்ல இந்த விஷயங்களை கொண்டுதான் நீங்கள் அல்லாஹுடைய கருணையை பெற முடியும் மறுமையில பெருமானாருடைய நெருக்கத்தை பெற முடியும் அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் சொன்னாங்க பூமியில் உள்ள மக்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள் சமா வானத்திலே முடிவு செய்யப்படுகிற எல்லாமே நம்முடைய குணங்களை பொறுத்து இருக்குது நாம மனிதர்களோடு எப்படி நடக்கிறோமோ அல்லா அப்படிதான் நடக்கிறான் மனிதர்கள் மீது நாம கருணஹாட்டில் கருணை நிறுத்தி விடுகிறான் வானத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது வாசல்கள் அடைக்கப்படுகிறது அருள்மலை நிறுத்தப்படுகிறது எல்லாமே நம்முடைய செயல்கள் தான் விதியை தீர்மானிப்பது நம்முடைய செயல்பாடுகள் எனவே அன்பிற்கனிய சகோதரர்களே தீன இஸ்லாம் அழகான குணங்களுக்கு சொந்தமான மார்க்கம் இப்படிப்பட்ட நற்பண்புகளை இப்படிப்பட்ட நல்ல குணங்களை மார்க்க்கமும் இவ்வளவு வலியுறுத்தி இருக்காது பெருமானார் சொல்வார்கள் நாளை மறுமையிலே உங்களுடைய தராசனுடைய எடை இருக்கிறது அமல்களை கொண்டு கனக்காது நல்ல குணங்களை கொண்டு கனமாகும் நல்ல குணங்களை கொண்டு ஒரு நற்குணமுடையவர் தன்னுடைய நல்ல குணத்தின் காரணமாக தொடர்ந்து நோன்பு நோற்றவருடைய நன்மையை பெறுகிறார் இரவெல்லாம் நின்று வணங்கியவருடைய நன்மையை பெறுகிறார் நாம் பார்க்கிறோம் இந்த நல்ல குணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஐரோப்பியர்களிடத்தில் இருக்கிறது அமெரிக்கர்களிடத்தில் இருக்கிறது இஸ்லாம் போதிக்கக்கூடிய நல்ல பண்புகள் ஒரு நன்றி சொல்கிற உணர்வு ஒரு நன்றி தேங்க்ஸ் ஒரு பழக்கம் ஒரு ஆண்ல வலியுறுத்தப்படுது நன்றி சொல்வதை பற்றி பெருமானார் செல்லதாலை கூட நன்றி சொல்லுவாங்க ஒரு தாடி பெருமானாருடைய தாடி முடியல ஒரு தூசி இருந்துச்சு அப்போ ஐவல் அனுசாரி ரதியானவர்கள் அந்த தூசி அப்படி எடுத்து விட்டாங்க பெருமானார் செல்லதாலை அவர்கள் இதை ஒரு சின்ன விஷயம் நினைக்கல துவா செஞ்சாங்க அனுசாரிக்கு அற்புதமான துவா என்னுடைய உடம்பில் இருந்து ஒரு தூசி நீர் அகற்றியது போல அல்ல எல்லா விதமான சிரமங்களை உங்களை காப்பாற்றட்டும் பெருமானார் சுல்லா அலிசன் அவர்கள் சின்ன விஷயத்த கூட நன்றி மறக்க மாட்டாங்க சின்ன சின்ன உதவிகள் ஒரு சஹாபி தகஜூதி நேரத்தில் பெருமானாருக்கு தண்ணீர் ஊற்றி விடுவாங்க தண்ணீர் ஊத்தி விடுவாங்க நபி சொல்லா அலிசன் அவர்கள் அவருக்கு என்னங்க துவா அத்தகைய தோழர்களுக்கு என்னங்க துவா செஞ்சாங்களுக்கும் நன்றியை வெளிப்படுத்துகிற பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது உலகத்துல அல்லாத்தலா இன்னைக்கு அவங்க கையில அதிகாரத்தையும் ஆட்சியையும் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய எல்லா நல்ல பண்புகளும் அவங்கள்ட்ட இருக்குது ஆனா முஸ்லிம்கள் சகோதரத்து உணர்வு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தனைக்கும் நம்மை ஒற்றுமைப்படுத்துகிற ஒரே ரொம் ஒரே புராணம் நம்பி இருக்கிறோம் ஒரே நபி நம்பி இருக்கிறோம் ஆனாலும் கூட நமக்கு ஒற்றுமை இல்லை நமக்கு பாச பிணைப்பு கிடையாது ஒரு ஒரு மற்றவரை விரோதியாக பார்க்கிறோம் ஒரு ஒரு மற்றவரை குரோதத்தோடு பார்க்கிறோம் இந்த சகோதரத்து உணர்வு இல்லாம ஒரு பொறாமை மிக்க ஒரு சமுதாயமாக இருக்கும் போது நாம் அல்லாஹுடைய உதவி எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவே நல்ல குணங்கள் நல்ல பண்பாடுகள் இது சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்தது அல்லாஹ்ல நபி தோழர்களை இலை தூதர் முஹம்மது அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய அந்த நவித்தோழர்களும் அவர்கள் தங்களிடையே ஒருவர் மற்றவர் மீது கருணையை பொழிவார்கள் அஷித்தா அருள் குபார் இஸ்லாத்தின் விரோதிகள் மீது கடுமையாக இருப்பார்கள் இஸ்லாமிய விரோதிகளோடு கடுமையை காட்டுவார்கள் தங்களிடத்திலே பாசத்தோடு கருணையோடு நடப்பாங்க நிலைமை என்னோட சகோதரன் முஸ்லிம் சகோதரன் கடுமையாக இருக்கிறான் இஸ்லாமிய விரோதிகளோடு பாசம் காட்டுறான் இஸ்லாத்தின் எதிரிகளோடு அன்பை காட்டுறான் இஸ்லாத்தின் எதிரிகளை தலைவனாக கருதுறான் இஸ்லாத்தின் விரோதிகளை தனக்கு முன்னணுங்க வழிகாட்டியாக நினைக்கிறான் அவர்களை வாழ்த்துகிறான் அவர்களுக்காக பிரார்த்தனையும் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சிட கூடாது கேட்டா தமிழிடம் வந்துருவாங்க இப்படிப்பட்ட மோசமான குணத்திற்குரியவர்களாக நாம் இருக்கும் போது அதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தை எப்படி கபூல் செய்வான் நம்முடைய வாதத்துகளை எப்படி கபூல் செய்வான் விவாதத்துகளுடைய கபூலியத் என்பது விவாதத்துகள் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது மனிதர்களோடு அறவே இல்லாமல் போய் எல்லா மக்களை பத்தியும் தவறாக எண்ணுவது மற்ற மக்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாமல் போனது இவற்றின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய உதவியை நாம் இழந்து நிற்கிறோம் எனவே சகோதரர்களே மார்க்கம் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய மார்க்கம் கொள்கை கோட்பாடுகளும் இருக்கிறது வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது கொடுக்கல் வாங்கலும் இருக்கிறது நல்ல பண்பாடு நல்ல குணங்களும் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது இவை அனைத்தையும் ஒரு சேர பின்பற்றக்கூடிய முஸ்லீம் தான் பரிபூர்ண முஸ்லிமாக இருக்க முடியும் சிலதை ஏற்று சிலதை விடுவது யூதர்களுடைய பழக்கம் யூதர்களை பத்தி அல்ல குரான் சொல்லுவான் அவங்க சொன்னாங்க நாங்கள் சிலதை ஈமான் கொண்டோம் சிலதை மறுப்போம் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் ஏறத்தாழ இதே நிலையில தான் இருக்குது இதை எடுத்துக்கிட்டா அதை எடுக்க மாட்டோம் நம்ம தொலகிக்கு வந்து இஸ்லாத்தை வச்சுக்கிறோம் திருமணத்துக்கு இஸ்லாம் கிடையாது திருமணத்துக்கு இஸ்லாம் நம்முடைய திருமணங்கள்ல இவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கிறது இவ்வளவு ஆடம்பரங்கள் நடக்கிறது திருமண விழாக்களிலே நடைபெறுகின்ற அனாச்சாரங்களுக்கு அளவு கிடையாது ஆக ஒரு ஒரு விஷயத்துல தீன் வியாபாரத்துல தீன் கிடையாது வியாபாரத்துல ஹராம் ஹரால பேணுவது கிடையாது குண நலன்கள் பண்பாடுகள் சொல்வதற்கு காரணமே இந்த சமூகம் யூதர்களை போன்று ஆகிவிடக் கூடாது குரான்ல குறிப்பா அல்லா சொல்லி காட்டுவான் முசா அலி இஸ்லாமை துன்புறுத்தி அந்த யூதர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் ார்களோ அவசி விடுபட்டு விட்டு அல்லா திருமுறையில சொல்வது போலூப் மார்க்கத்திலே முழுமையாக நுழையுங்கள் அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள் அதுவும் உங்களுக்கு நல்ல குணங்கள் இவை எல்லாவற்றிலும் முழுமையாக நுழைந்து பின்பற்றி நடக்கின்ற நல்ல முஸ்லிம்களாக மாறுவோமாக அதன் மூலம் அல்லாஹுடைய